ஷில் டிபாஸ் கிரேஸ் நான் வருஷத்தில் குறைந்தது ஒரு தடவையாவது ஷிர்டிக்கு போய் சாய் பாபா சன்னிதானியில் கழிப்பது வழக்கம் இது என்றும் தொடர்கிறது வரேன் இது இதை மட்டும் முடிச்சுடுறேன் ஒரு சமயம் நான் கோயம்புத்தூரில் இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் தான் எழுத போகிறேன் ஒரு சமயம் நான் கோயம்புத்தூரில் போஸ்ட் ஆபீஸில் பணம் எம் ஓ செய்வதற்காக சென்றிருந்தேன் அது காலை நேரம் நான் எம் ஒ கவுண்டரில் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு நபர் என் பின்னாலிருந்து என் தோளை தொட்டு உங்களிடம் ஒரு சமாச்சாரம் பேச வேண்டும் என்று கூறினார் நான் அவரிடம் பணம் எம் செய்த பிறகு கொஞ்ச நேரம் கழித்து பேசலாம் என்று கூறி போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டரில் வேலையை முடித்துவிட்டு ஒரு ஓரமாக சென்று அவரிடம் என்ன பேச போகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் நீங்கள் ஒரு அம்பாள் உபாசகரா என்று கேள்வி கேட்டார் நான் அவரிடம் உங்களை இதற்கு நாம் பார்த்ததே இல்லை நான் அம்பாள் உபாசகரா என்று கேட்கிறீர்கள் நீங்கள் என்னை ஏன் இப்படி கேட்கிறீர்கள் கேட்கிறீர்கள் நான் அம்பாளுக்கு பூஜை செய்கிறவர் அம்பாள் உபசக என்று எனக்கு தெரியாது என்று கூறினேன் அதற்கு அவர் இதை நான் சொல்லவில்லை இந்த போட்டோவில் உள்ள நபர் சொன்னது அவர் உங்கள் அவர் நீங்கள் தேவி உபாசகர் என்றும் உங்களிடம் பேசுங்கள் என்றும் எனக்கு உத்தரவிட்டதினால் நான் தான் உங்களிடம் பேசுகிறேன் உங்களை எனக்கு முன்னே பின்னே தெரியாது என்று சொல்லி அவர் போக்கெட்டிலிருந்து ஸ்ரீ சாய்பாபாவின் போட்டோ எடுத்து காட்டினார் எனக்கு உடம்பு முழுவதும் மின்சாரம் பாய்வது மின்சாரம் பாய்ந்து ஒரு இம்ப அதிர்ச்சி ஏற்பட்டது நான் அவரிடம் இந்த போட்டோ யாருடைய என்று தெரியுமா நீங்கள் இவர் இருக்கும் இடத்திற்கு ஒரு போயிருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு இவர் ஷிட் சாயி பாபா என்று எனக்கு தெரியும் நான் அந்த ஊருக்கு போனதில்லை அவர் நான் நான் இவரை பூஜை செய்வதும் இல்லை நான் அவர் என்னிடம் உங்களை காட்டி இவர் தேவி உபாசகர் என்றும் உங்களிடம் பேசினார் எனக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும் என்று கூறினதினால் உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன் பேசி இருக்கிறேன் உங்களிடம் பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கூறி போய்விட்டார் பிறகு ஒரு அவர் என் வீட்டிற்கு வந்து என் பூஜை அறையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினார் இந்த இனிய சம்பவம் பகவான் சாய்பாபா எனக்கு எந்த அளவுக்கு அனுகிரகம் செய்கிறார் என்று நினைத்து நினைத்து என் மனசை பூரிப் என் மனசு பூரிப்படைகிறது பாபாவின் புகழ் வாழ்க சாய்பாபாவே நமோன் நமகா